வியாசாய விஷ்ணு ரூபாய வியாசரூபாய விஷ்ணுவே நமோவை பிரம்ம நிதையே வாசிஷ்டாய நமோ நமஹ விஷ்ணுவே வந்து அவதரித்தார் வியாசர் தர்மத்தை பற்றி மகாபாரதத்தில் எடுத்துரைத்தார் யுதிஷ்டிரனே தர்மபுத்திரன் அல்லவா அவன் வாயிலாகவே தர்மத்தையெல்லாம் கூறி வருகிறார் இன்று நாம பார்க்க வேண்டியது எத்தி இரண்டாவது கேள்வி ஸ்ராத்தத்தை கேள்வி நம்முடைய தாய் தந்தை தந்தையின் தந்தை அவருக்கு தந்தை தாயின் தாய் தகப்பனார்கள் அவர்களுடைய தாய் தகப்பனார்கள் என்று மூன்று தலைமுறைகளுக்கு நாம் ஸ்ராத்தம் செய்கிறோம் இதை நிறைய கேள்விகள் உள்ளன ஸ்ராத்தம் செய்ய ஆத்மாதான் தான் பிரிந்து போய்விட்டதே நான் இப்ப அதுக்கு சாதம் பண்றதுல என்ன லாபம் பித்ருலோகத்துக்கு ஆத்மா போயிருக்குமா நான் இங்கே கொடுக்கும் தண்ணீரோ உணவோ எள்ளோ தர்ப்பணம் முதலானவையோ இதெல்லாம் பித்ருலோகத்தை போய் அடையுமா இதெல்லாம் சயின்டிபிக்கா இல்லையே லாஜிக்கலாகவே இல்லையே அப்படி இருக்கிறதே நான் எதற்காக சிராதம் இந்த கேள்வி பல பேரிடத்தில் இருக்கும் அது எல்லாத்துக்குமாக இப்போது விடை பார்ப்போம் செய்ய வேணும் பித்ருக்களுக்கு தர்ப்பணம் செய்ய வேணும் போது நம்முடைய மறித்த தாய் தந்தையருக்காக ஆண்டுதோறும் அவர்கள் இறந்த திதியில் அவர்கள் பரமவதத்துக்கு போன திதியில் நாம் ஸ்ராத்தம் செய்ய வேண்டும் ஸ்ராத்தம்னா என்ன ஸ்ரத்தையோடு ஈடுபாட்டோடு டெடிகேஷனோடு செய்யப்படுவது ஸ்ராத்தம் உண்மையா பார்த்தீங்கன்னா கல்யாணத்தை கூட ஸ்ராத்தம் சொல்லலாம் ஏனெனில் அதுதானே டெடிகேஷனோட செய்யப்படுறது ஆனா வழக்கத்தில் இல்லை ஒரு கஸ்டமரி யூசேஜ் சொல்லி இந்த வார்த்தைக்கு கல்யாணம்னு கூட பொருள் சொல்லிட்டு போலாம் ஆனா உலக வழக்கத்தில் பேச்சு வழக்கில் அப்படி இல்லை அதனால வேணா அப்படி சொல்றதிலேருந்து தவிர்த்து கொள்ளலாம் அப்ப ஸ்ர்தையோட செய்யப்படுவது ஸ்ராத்தம் ஸ்ராத்தம் யாரை குறித்து செய்கிறோம் சுற்றி அதையே கீழே பரப்பி அதில் எள்ளும் தண்ணீரும் கொடுக்கிறோம் அதே சோறு சமைத்து அதை உருண்ட உருண்டையாக கொடுக்கிறோம் அதை பிண்ட பிரதானம் சொல்லுவார்கள் பிண்டம் கொடுத்தல் தண்ணீர் கொடுத்தல் ல் இதெல்லாம் ஆறாருக்கு கொடுக்கிறோம் பித்ரு பிதாமக பிரபிதாமக தந்தை தாய் அவருடைய பெற்றோர் அவருடைய பெற்றோர் தாய் தாயினுடைய பெற்றோர் அவருடைய பெற்றோர் என் இந்த பக்கம் மூணு தலைமுறை இந்த பக்கம் மூணு தலைமுறைக்குத்தான் பிண்ட பிரதானம் பண்றோம் இது எதற்காக செய்ய வேண்டும் ஸ்ராத்தத்துக்கு காலம் என்ன யாரை கண்டு யாரை கொண்டு ஸ்ராத்தம் பண்ண வேண்டும் ஸ்ராத்தத்துக்குரிய பொருட்கள் எவை ம் பண்ண வேண்டும் என்னென்ன வகைங்கள் உள்ளன எம் எக்காகும்பத்தினிப்பா இருக்கணுங்கிறதுக்காக செய்யப்படுகிறது சாஸ்திரம் நம்மை விதிக்கிறது உன்னுடைய மறித்த தாய் தந்தையருக்காக சிராத்தம் பண்ணு அமாவாசை தோறும் பண்ணு கிரகண காலத்தில் தர்ப்பணம் பண்ணு அதேபோல் உத்தராயண புண்ணிய காலம் தட்சிணாயன புண்ணிய காலம் ஆடி மாத பிறப்போ சை மாத பிறப்போ இது முதலான அயன புண்ணிய காலத்தில் சாத்தம் பண்ணு இன்னென்ன நதியை பார்க்கட்டால் அந்த இடத்துல சாத்தம் பண்ணு ஏன் உயர்ந்த ஜானி பிராமணனை கண்டால் உடனே ஸ்ராத்தம் பண்ணு சாதத்துக்குரிய பொருட்கள் கிடைத்து உடனே சிராத்தம் பண்ணு இத்தனை வேதம் நமக்கு விதிக்கிறது புராணங்கள் அத்தனையும் நமக்கு ஓதுகின்றன அப்ப கண்டிப்பா பண்ண வேண்டிய கிழக்கு நித்திய விதின்னு சொல்லுவார்கள் அன்றைக்கு எரித்து விடுகிறோம் மறுநாள் அவருடைய எரிந்த எலும்புகளை எடுத்துக்கொண்டு சஞ்சயனம் என்று இரண்டாவது நாள் கர்மா பண்றோம் அப்புறம் நித்திய விதி ஆரம்பித்து ஒன்னு ரெண்டு மூணு நாலு 10 பத்தாவது நாள் வரைக்கும் போது பத்தாவது நாள்த்துசாகம் என்ன கைங்கரியம் பண்ணுகிறோம் அன்னைக்கு தான் பூத்த பலி கொடுத்துறோம் அதுக்கப்புறம் பதினோராவது நாள் ஏகாகம் ஒத்தங்குற கைங்கரியம் பண்றோம் அந்த கர்மா பிரேதத்தையே தொட்டுக்கொண்டு அன்னைக்கு தான் பிணத்தன்மை நீங்குகிறது அதோட முடிஞ்சிடும் பன்னெண்டாவது நாள் அன்னைக்கு முதல் சிராதத்தோட ஆரம்பிக்கிறோம் கபிண்டீகரணம் நம்முடைய தந்தையோ தாயையோ ஏற்கனவே பித்ருலோகத்தில் இருக்கும் பித்ருக்களோட சேர்த்து விடுக்கிறேன் அதுக்கு சபிண்டீகரணம் அது முதல் சார்த்தம் தொடங்கிவிட்டோம் அப்புறம் ஆண்டுதோறும் சார்த்தம் பண்ண வேண்டும் நிச்சய்தமும் பண்ண வேண்டும் இது பண்றே தண்ணீர் ஊச்சலாம் நமக்கு ஒரு துணி குடுத்துருவா இந்த பத்து நாள் காரியமன்றம் பாருங்க அப்போ ஒரு தண்ணீர் அதே போல ஒரு பாத்திரம் ஒரு ஒரு துணி அந்த துணியை கையில பிடிச்சு அதன் மூலமா தீர்த்தம் கொடுக்க வேண்டும் எள்ளும் தண்ணீருமாக கொடுக்க வேண்டும் இந்த எள்ளும் தண்ணீர் எங்க போறது போய் என்னுடைய தாய் தந்தையான் இங்க புத்தர ஜலமும் எள்ளும் போய் டிராவல் பண்ணிட்டு என்னுடைய தாய் தந்தையடைய பண்ண வேணும் நமக்கு சில வழிமுறைகளை விதித்துள்ளது ஒரு ஸ்கூல்ல போய் நாம எக்ஸாம் எழுதுறோம் பன்னெண்டு வருஷம் படிச்சேன் டுவெல்த் பப்ளிக் எக்ஸாம் எழுதியாகணும் அந்த ஸ்கூலுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் உண்டு பரீட்சை எழுத படிச்சிருந்தா மட்டும் ஹால் டிக்கெட் கிடைச்சிடும் படிச்சிருந்தா மட்டும் எழுத விட்டுவிட மாட்டான் நான் சின்ன வயசுல இருந்து ஒழுங்கா யூனிஃபார்ம் போட்டுக்கு வந்து இருக்கணும் வாத்தியார்கள் சைக்கிள் டெஸ்ட் வீக்லி டெஸ்ட் எல்லாம் ஒழுங்கா எழுதி இருக்கணும் என்று இருந்திருக்க இது இத்தனி இருந்திருந்தால்தான் ஹால் டிக்கெட்டே கிடைக்கும் அப்பதான் பரீட்சை எழுத முடியும் A set of rules and regulations. எது இத்தனை பாடசாலை எதுக்கு அப்ப நிறைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டால் தான் நாம் பண்படுவோம் அதை போல நம்முடைய இறந்த மாதா பிதாக்களுக்கு என்னென்ன கர்மங்களை செய்ய வேணும் நமக்கு சட்ட திட்டங்களை சொல்றது வேதம் சொல்றதுன்னு என்ன பகவான் சொல்றாரு அவற்றுக்கு உட்பட்டு நாம் செய்ய வேண்டும் விதிக்கப்பட்டிருக்கிறத நாம ஒழுங்கா பண்ணினோம்னு அர்த்தம் அப்படி பண்ணாம போயிட்டால் அப்போ நான் என்னுடைய டியூட்டியில பெயில் ஆயிட்டேன்னு அர்த்தம் அப்படின்னா ஹால் டிக்கெட்டே கிடைக்காது மோட்சத்துக்கு போறதுக்கு வழியே கிடைக்காதுன்னு அர்த்தம் எப்படி பரீட்சை எழுதவே உக்காத்து விக்க மாட்டாளோ அத போல்ட்டு இருக்கிற தர்மத்தை முதலான தர்மத்தை நாம் பண்ணாமல் போய்விட்டால் பித்திருக்கள் போய் சேர்றது நல்ல திருவுள்ளத்துக்கு திருப்தி ஏற்படாது எனக்கு விதிக்கப்பட்டிருக்கிற ஸ்ரார்த்தம் தர்ப்பணம் திதி இது முதலானவர்களை சரியா பண்ணி வந்தா ஓ நாம சொன்னபடிக்கு நம்ம குழந்தை பண்ணுகார் அப்படிங்கிற திருப்தி முகமலர்ச்சி மகிழ்ச்சி பகவானுக்கு ஏற்படுகிறது அந்த மகிழ்ச்சி தான் கம்யூனிகேட் ஆகும் பித்திருக்களுக்கு நாங்கடுக்கற எள்ளும் தண்ணீரும் நேர போகவே போடாது ஆனா பெருமான் திருவுள்ளத்துல ஆனந்தம் ஏற்படுவதற்கு அவர் ஆனந்தத்தை கொடுத்துருமாட்டார் இந்த பித்ருக்கள் என்பவர்கள் எங்க இருக்கிறார்கள் ஆவியா சுத்தி இருக்கிறவளா தவறான செய்தி பித்திருக்கள் தேவர்களை மிக உயர்ந்தவர்கள் முதல்ல பித்ரு காரியம் பண்ணுதான் தேவ பண்ண வேண்டும் தேவர்களுடைய உலகம் மூன்றாவது உலகம் வரை நாம இருக்கிறது பூகு சுவகா மூணாவது லோகம் இந்திர பட்டனம் தான் தேவர்கள் லோகம் அதுக்கு மேல இருக்கிற நான்கு லோகத்திலையும் பித்ருக்கள் இருப்பார்கள் தேவர்களை காட்டிலும் பித்ருக்கள் உயர்ந்தவர்கள் பிரம்மாவே முதமொதல்ல ஒரு பிதாவ படைத்தார் பிரம்மாவுக்கே பிதா மகருங்கிற பேரு அவர் ஒருத்தரை படைக்கிறார் அவர் சத்திய இருக்கார் அவர்தான் பித்ருக்கள் அனைவருக்குமே தலைவர் அந்த பித்ருக்களை குறித்து தான் நாம சிராதம் பண்றோம் தேவர்களுக்கே பித்ருக்கள் என்ற பேருண்டு என தேவர்களுடைய பிள்ளைகளே அவர்களுக்கு பிதர்களாக ஆனார்கள் என்று சொல்லப்படுகிறது ஒரு பிள்ளை தன்னுடைய மறித்த பித்திருக்களுக்காக பித்ருலோக்கத்தில் இருக்கிற பித்திருக்களுக்காக என்ன தர்ப்பணமோ சிராத்தமோ செய்கிறானோ உடனே அவர்கள் பேரானந்தப்படுகிறார்கள் மூவர்டு இருபத்தோரு தலைமுறைகளுக்கு மகிழ்ச்சி பெறுகிறார்கள் இனி வரப்போற ஏழு தலைமுறைக்கு ஆரோக்கியத்தையும் நீண்ட அயுளையும் செழிப்பையுமே கொடுக்கிறார்கள் நமக்கு செழிப்பு வேணுமா பித்திருக்கள் கொடுக்கிறார்கள் ஆரோக்கியமா கொடுக்கிறார்கள் இதுக்கு நாம செய்ய வேண்டியது என்னத்தில் விதிக்கப்பட்டிருக்கிற ஸ்ராகல் ஸ்ரத்தையோட செய்தல் நாம் ஒரு பேச்சு பேசலாம் என்னுடைய தாயார் தகப்பனாரிடத்தில் எனக்கு மரியாதை ரொம்ப அதிகம் ஆனால் இந்த சடங்குகளில் எல்லாம் எனக்கு நம்பிக்கை கிடையாது அப்படின்னுட்டா சொல்லலாம் தாயார் தகப்பனார் இடத்துல மரியாதையோட இருந்து விடலாம் ஆனா தாயார் தகப்பனார் நம்மிடத்திலேருந்து கலை போன விற்பாடு நம்ம கண்ட்ரோல் இல்ல இப்ப அவர்களுக்கு நான் ஒண்ணுமே பண்ண முடியாது அவளை கம்ஃபர்டபிளா வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் என் கையில் இல்லையே என் கண்ட்ரோல் அவளோ பித்ருக்கள் லோகத்தில் இருக்கிறார்கள் அல்லது சீவை குண்ட் சத்தையே அடைந்தார்கள் எவ்வுலகத்திலும் இருக்கலாம் அவர்களை நான் ஒரே வழி என்ன நேரம் பண்ண முடியாது டைரக்டா பண்ண முடியாது அப்ப ஒரே வழி பகவான் திருப்தி பட்டால் அவர்கள் திருப்தி படுகிறார்கள் பகவானை வழி என்ன நாம் விதிக்கப்பட்டபடி சாத்தங்களை செய்தல் அப்ப நம்ம சாதங்களை பண்ணாத்தான் பெருமாளுக்கு திருப்தி அவனுக்கு திருப்தி ஏற்பட்டா தான் பித்திருக்களுக்கு திருப்தி அப்ப எங்க அப்பா அம்மா பேர்ல எனக்கு மரியாதை இருக்கு என் சாத்தா பேட்டி பேர்ல மரியாதை இருக்கு அவளை திருப்தியா வச்சுக்கணுங்க எண்ணம் இருக்குன்னா அப்ப அதுக்கு தகுந்தா போல ஒழுங்கா சாத கர்மங்களை செய்ய வேண்டும் இப்ப நம்ம அம்மா அப்பாவுக்கு பிடிக்கிறதுக்குன்னு வச்சுக்கோ நமக்கு கொஞ்சம் இவனு பிடிக்காட்டா கூட அதை பண்ணுவோமா மாட்டோமா அத போலத்தான் இதையும் முதல்ல விஷயங்களும் இப்போ தானே பண்ண பண்ணத்தான் அதன் பெருமை தெரியும் ஒரு புது வீடு வாங்குறோம் மொத முதல்லாம் கல்யாணமா பண்ணுவோம் அதுவும் புண்ணியமான கேத்திரங்களில் புண்ணியமான காலத்தில் செய்வது எவ்வளவு உகந்தது அனைவரும் இன்று கேட்கிற அனைவரும் கேட்காத அனைவரும் உங்கள் மூலமாக அவர்களுக்கும் விஷயம் சொல்லப்பட்டு கண்டிப்பா பித்ருத்தம் பண்ணப்பட வேண்டும் அதை உட்படவே கூடாது நம்ம குழந்தைகளுக்கு ஆபத்து கூடாது பல இடத்திலே பித் குடும்பத்தை கட்டப்படுத்துறது என்னென்னமோ யாகம் யஜ்யம் ஹோமம் பரிகாரம் ஒரு பக்கம் அது விதிப்படி பண்ணிட்டு போறான் அதை விட உள்ள உகந்துவிட்டால் எந்த சாபத்தையும் அவர் மாத்தி அதுக்கு ஒரே வழி என்ன விடாமல் சாதத்தை செய்வது இப்போ எக்ஷன் கேள்வி கேட்கிறான் எண்பத்தி கால மாட்சி த்திற்கு காலத்தை சொல் எந்த காலத்தில் எந்த நேரத்தில் பிராமணனை அந்தனனை எப்போது பார்க்கிறாயோ அதுவே ஸ்ராத்த காலம் அப்படின்னா நாம ஸ்ராத்தம் பண்ணும்னா சிறந்த அந்தனர்கள் வேதம் வல்லார்களை கொண்டே பண்ணப்பட வேண்டும் இது விஷ்ணு புராணத்திலே சொல்லும் போது காலனேது எந்த நாட்கள் பண்ணா நல்லது எங்கெங்கு பண்ணா நல்லது எப்படி செய்ய வேண்டும் என்று பேசப்பட்டுள்ளது மாதந்தோறும் கிருஷ்ணபக்ஷத்திலும் அமாவாசையிலும் அட்டகைகளிலும் ஸ்ராத்தம் செய்ய வேண்டும் கிருஷ்ணபக்ஷத்தில் தேய்பறையில் செய்யப்படும் ஸ்ரார்த்தத்துக்கு சிறப்பு அமாவாசையில செய்யப்படுவதற்கு சிறப்பு அதோடல்ல ஸ்ராத்தத்துக்கு தகுதியான பொருட்கள் கிடைத்த போதும் தகுதியான அந்தனம் கிடைத்த போதும் கண்டிப்பாக விஷுவத்திலும் அயன புண்ணிய காலத்திலும் தை மாத பிறப்போ ஆடி மாத பிறப்போ சூரிய கிரகணமோ சந்திர கிரகணமோ கண்டிப்பா அப்போது செய்யப்பட வேண்டும் அமாவாசையோடு அனுஷம் விசாகம் ஆகிய நக்சத்திரங்கள் கூடி அன்னைக்கு சிராத்தம் பண்ணினால் எட்டு வருடங்கள் அவர்கள் திருப்தி அடைகிறார்கள் அதே போல அமாவாசையோடு கூசம் திருவாதிரை புனர்வசு ஆகிய நக்சத்திரங்கள் சேர்ந்தால் அன்று சிராத்தம் செய்தால் பன்னிரண்டு வருஷத்துக்கு அடைகிறார்கள் அவிட்டம் சதயம் அமாவாசையோடு கூடினால் எவ்வளவோ காலத்துக்கு அவர்கள் திருப்தி அடைகிறார்கள் மேலும் இன்னும் ஸ்ராட்கு மிகச் சிறந்த நாள் வைகாசி மாசத்தில் சுக்ரபக்ஷ திருத்தியையும் கார்த்திக மாசத்தில் சுக்ரபக்ஷ நவமியும் புரட்டாசியில் அமாவாசையும் இதெல்லாமே மிகச்சிறந்தவை புரட்டாசி மாசத்தில் கிருஷ்ணபக்ஷ திரையோதசியும் மாசி மாசத்து அமாவாசையும் யுகாதிகளாக கொண்டாடப்படுகின்றன மாசி மாசத்து அமாவாசை சதய நக்சோட கூடி வந்தால் அது பித்ருக்களுக்கு மிக்க பிரீதியை ஏற்படுத்துகிறது கங்கை யமுனை பிபாசை சரஸ்வதி கோமதி இது முதலான எந்த நதிகளை கண்டாலும் அது எப்போது போகிறோமோ அப்போதே செய்யப்பட வேண்டியது கயை பதிரிகாஸ்ரமம் இது முதலான இடங்களில் ஸ்ராகம் செய்வது சிறந்தது ஸ்ராகத்துக்கு எந்தெந்த பொருட்கள் உகந்தவை எந்தெந்த பொருட்கள் தள்ளுபடி பண்ண வேண்டும் ஸ்ராகம் பண்ணனும்னா இன்னார வச்சு செய்யக்கூடாது யார் நண்பனுக்கு துரோகம் பண்ணவனோ புழுத்த நகமுடையவனோ சொத்தை தல்லுடையவரோ கண்ணீரை கடுத்தவரோ நடத்தை கெட்டவரோ திருடுபவரோ கூலிக்கு யாதம் செய்பவரோ பணத்துக்கு வேதத்தை விற்பவரோ இவர்களை கொண்டு ஒரு நாளும் சாதம் செய்வதே கூடாது மேலும் எந்தெந்த பொருட்களை சேர்த்துக் கொள்ளலாம் காலசாகம் சென்னிலிருந்து எடுக்கப்பட்ட அரிசி வெண்சாமை கரும் சாமை வழுகுனை திரண்டை கிழங்குகள் நவதானியம் யவதானியம் உளுந்து கோதுமை எள்ளு மலையகத்தி கடுகு பாகல் பலா வாழை அவரை இதெல்லாம் சார்த்தத்துக்கு சிறந்த பொருட்கள் கூடாத பொருட்கள் காராமணி சுரைக்காய் வெங்காயம் பூண்டு முள்ளங்கி உப்பு மிகுந்த பொருட்கள் உவர் நிலத்தில் உண்டாகக்கூடிய பொருட்கள் வாயினால் சொல்ல முடியாத பல பொருட்கள் இவை எத்தனையும் ஸ்ரார்த்தத்துக்கு கூடாதவை என்னைக்கும் பிதற்கள் எல்லாம் இப்படி பாடுவர்கள் நம்முடைய குளத்தில் சிறந்த பிள்ளை உதிக்க வேண்டும் அவன் வாரிவாரி நிறைய பொடுத்து சிராதம் பண்ண வேண்டும் இயலாமல் போனால் எள்ளும் தண்ணீரும் கொடுத்தாவது ஸ்ராகம் பண்ண வேண்டும் இதை வேண்டிக் காத்திருக்கிறோம் என்று பித்ருக்கள் மேல் லோக்கத்திலே ஸ்ராகத்துக்கு காலமே கண்டபோது பிரம்ம ஜானியை கண்ட போது அவனிடத்தில் விஷயங்களை கிரகிக்கும் போது காலம் பகல் பதினோரு மணிக்கு மேலே குத்தப்ப காலத்தில் நன்னா பூமி கொதிக்க ஆரம்பிக்கமே பண்ண உண்டும் கார்த்தால ஏழரை மணிக்கு ஆரம்பிச்சோம் ஒன்பதரை மணிக்கு முடிச்சு போட்டோம் என்று செய்வது கூடாது பகல் பதினோரு மணிக்கு மேல தொடங்கினால் மெதுவே மூணு நாலு மணிக்குத்தான் சிராத்தம் முடியும் மெதுவா தான் சாப்பிட வைக்கிறவாழ சாப்பிட சொல்ல வேண்டும் அவசரப்படுத்த கூடாது நல்ல தேன் பலா வாழை முதலானவர்கள் நிறைய பக்ஷணங்கள் எல்லாவற்றையும் சமைத்தவர்களுக்கு போஜனம் செய்விக்க வேண்டும் தயாசிராத்தம் மிகச்சிறந்தது இது தன கேள்விகளையும் அடக்கித்தான் ஊர்கேள்வியாக எக்ஷன் கேட்க தர்மபுத்திரன் பதில் நன்கு ஆராய்ந்து முடிவுக்கு வர என்று கேட்டுக்கொண்டு அமைகிறேன் நமஸ்காரம் இந்த இந்த எண்ணை உங்கள் மொபைலில் ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பவும் தினந்தோறும் இந்த ஆடியோ பிராட்காஸ்டை கேட்டு மகிழவும்